ஒரு அருமையான அறம் சொல்லுகிறார் நிறைந்த தென் கடல் ஆடி நீள் நெறியிட செல்வோர்க்கு அறந்தெரிந்தாழை அருமை இந்த தாழை இருக்க அது தான் வந்து அந்த பூவை அது போல இருக்கு சோறு மாதிரி இருக்கும் சோறு மாதிரி இருக்கும் அப்படி சோறா இருக்குமா எதுக்காக செய்தே கடல்ல பலரும் நீராடுகிறார்கள் நீராடி தூய்மையாக போகின்றவர்களுக்கு ஐயா நீராடிங்க கொஞ்சம் சாப்பிட்டு தான் போங்களேன் என்று வச்சு ஏந்துதான் தாழை நீராட் நீங்க நீராட்ட போங்களேன் என்று எது ஏந்துகிறது தாழை ஏந்துகிறது தாழை ஏந்துகிறது சிறந்த முத்தோடு பசும் பொண்ணும் பவளமுன் திரட்டி புறந்தெரிந்திட கொடுப்பன மலர்ந்த பூம்புன்ாழி அந்த மாதிரி சோர் போடுதான் புண்ணை மரம் என்ன பண்ணிச்சுனாரு நல்ல தன்னுடைய காய்கள் அந்த கனிகள் கொடுத்து அதெல்லாம் நல்லா கலர்னா நிறம் பவுன் கலரா இருக்குமா நீங்க சாப்பிட்டா மட்டும் போதுமா இந்த பொண்ணு எடுத்துட்டு போங்க வீட்டுல தோழிமா நீர் ஓடி வாழுங்க வீடு கட்டிலேயே வீடு கட்டீங்க நீங்களே வீட்டுல டிவி இல்லையா வாங்கிக்கிங்க என்று சொல்லி அது பொன்னா கொடுக்கலாம் எனவே இயற்கைகளும் கூட அந்த கடல் நீராடி செல்கின்றவர்களுக்கு சோரும் பொருளும் கொடுத்து உதவுகின்றன இயற்கை அதை கொண்டு அந்த அப்ப என்ன தெரியுது கடல் நீராடிச் செல்வது ஒரு பெரிய புனிதம் அப்படி புண்ணியமான செயல் செய்து போனவர்களுக்கு இவையெல்லாம் கொடுப்பது அறம் என்று கருதி செய்தான் எது தாழையும் புண்ணையும் மரங்கள் இவை எல்லாம் அருமையான பகுதி அல்லவா கொன்று மீன் பரதவர் குறம்பைகள் தோறும் சென்று தாவி மேல் படுவன திரைப்படு பவளம் அருமை இந்த பரதவள் வந்து பல நாள் மீன் கூட ஒரு குடிசை கூட கட்டிக்க முடியல பாவம் கஷ்டப்படுறாங்க பார்த்துதான் பவளக்கொடி பார்த்துதான் இவ்வளவு நாள் பாவம் செஞ்ச வெறும் சோத்துக்குத்தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பவள கொடியை அப்படியே அந்த குடிசை மேல படந்ததான் பேனுங்கிற பவளம் எடுத்துக்கிட்டு இனிமே நல்லா அருமையா இருங்க ஏன் இதெல்லாம் வித்துக்கிட்டு போயிட்டு இருங்க போதும் நீங்க கடினப்பட்டதெல்லாம் இனிமே பெரிய செல்வந்தரா இருங்கன்னு சொல்லி படருதான் தானா படருதான் இவை இவை பவளம் மன்றம் தோற்றம் போக்குவ அவர் வெடித்துணை கணக்கயல் மீன் இல்ல இல்ல அதுக்கு முன்னால மன்றல் வார்குடல் நுழைச்சியர் மனையில் மீன் உணக்கம் உண்டில் கடல முழு மணி குப்பை பாவம் இந்த பெண் பாலாரம் இந்த உதவி பிடிக்க காய வைக்கிறது போறது எல்லாம் உதவுறதுனால வீடு குப்பையா இருக்கான் பார்த்துதான் கடல் தன்னுடைய அலைகள அலைகளால நல்ல முத்துக்கள் பவளம் எல்லாம் வருதா இந்த முத்துக்கள் பவளத்தை போட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் குப்பையெல்லாம் அப்படி கூட்டி தள்ளுதான் ஏதோ நம்மாலான உதவி பெண்பாளர்கள் அலைகள் செய்கின்றன சொல்லிட்டு ஆயப்பட்டினத்து ஒருவன் மேல் ஆற்றிய தவத்தால் தூயவானவர் தம்மினும் தூய நாச்சரிது தீய தீவினை செய்தியால் திண்டில் திண்டிவிழ்வான மேய மேயசாதியில் பிறந்துளான் மேம்படுமனையான் அந்த மாதிரி வலைஞர்களுக்குள்ளே ஒரு ஆள் அவன் ரொம்ப என்னன்னு கேட்ட தோன்றுகிறான் யாரு நம் உண்மை அதனால இது நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா பிறந்த தாம் பிறந்த குடும்பம் என்னமோ மீன் பிடிக்கிற குடும்பம் வதக்கிற குடும்பம் அந்த மாதிரி குடும்பம் ஆனாலும் எதுவும் தவம் செஞ்சதுனால இந்த ஒரு மீனவனிடத்துல நம்ம அம்மா தோன்ற போறாங்க அதுதான் சீக்கலா பெருமான் பெியால் தவமுன் செய்த பிறப்பின் சார்பால் குற்றமே தவமா கொள்வான் கண்ணப்பர் வரலாறுல யார தத்தன் தத்தன் பெற்றியால் தவமுன் செய்தான் ஆயினும் எவ்வளவு தவம் செய்தானோ இந்த தின்னாரை கண்ணப்பரை தன் வயிற்றுல பெறுவதற்கு அப்படிப்பட்டவன்தான் இருந்தாலும் அவன் என்ன குளம் குறவர் குளம் அதனால குற்றமே குணமா வாழ்வான் என்று அந்த தவத்தையும் குறித்து இந்த தாழ்வையும் குறித்தார் அதுபோல இங்கே தவமும் இப்போ அம்மை வந்து தோன்ற போகிறாள் ஆனால் குறை மீனவராக இருந்து மீன்பிடிக்கிறது போறவர் அல்லவா இது என்ன எப்படி ஒப்பிடாமல் இருக்கிறது எப்படி ஒப்பிடாமல் பெரிய விணம் படிச்சிருக்கிற நமக்கு இதில் இங்கே சொன்னாதான் போகுது அப்பியால் தவமும் செய்தான் ஆயினும் சார்பால் அதுவே இப்படிப்பட்ட மீனவர் இங்கே அந்த மீனவனுக்கு பெரிய காருடல் பரதவர் திண்டுமில் நடந்தால் நெடிய ஆடியில் படுத்த மீன் நிறைகோடு நிறைக்கும் கரிய வாயிலோன் காவலோன் ஏற்று வானவர் அடிக்குமே என்பு சால் குணத்தோன் ஆனா அவனுக்கிட்ட கேட்டா தொழிலால் இப்படி இருந்தாலும் கூட பெரும்பான்மை மிகுந்த அன்புடையும் இறைவன் பால் நல்ல அன்புடைய ஆதினாலே மகவிழாமையால் ஆற்றனால் மறுமையோடிமை புகழிலான் என வருந்துவான் என்னது ரொம்ப நாளா குழந்தையும் இல்லை உனக்கு அதனால ரொம்ப காலமா வருந்திட்டு இருக்கான் ஒரு குழந்தைன்னு இல்லை இருந்தா தேவலாமி என்று கருதி இந்த அவனும் அவனுடைய மனையாளம் இருக்க வருந்துவான் பகற்போது தகவு சால் பெரும் கிடையோடும் தலரி மீன் படுப்பான் அகலவார்கலிக்கு எகுவான் அதன் கரை ஒரு சார் தானும் போறான் தன் முனைவியுமா கூட போறாங்க கையில வலையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படி போகின்ற பொழுது அப்படியே கடற்கரை ஓரத்துல ஒரு இடத்துல என்னன்னார் தக்க மேறு மா மலைமகள் ஓடையில் தவத்தால் மிக்க மீனவன் வேள்வியில் விரும்பிய மகவாய் தன்பதி ஆனையால் புளவு தொக்க வலை வளைஞன் மேல் தவப்ப என் புன்னை புண்ணை நன்னீழலில் கிடந்தாள் ஒரு புண்ணமரத்து மரத்து நடல் அதுலே கைய விழு ஆடி காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் இதுவும் விட மாட்டேங்க நம்மள இவ்வளவு படிச்சா இந்த பொழுது புண்ணி மரங்கள் இன்னமும் ஒரு சின்ன குழந்தை இருக்குது ஆனா அவள் யார் பரிஞ்சோதி மனிதர் மலையத்துசுவனுக்கு ஒரு ஓடையில் தோன்றினார் இந்த அம்மை அதான் வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே சுவாமி அந்த மலையரசன் அவனுக்கு போகும்போது தானும் தன்னுடைய மனைவியும் போகும்போது ஒரு சுனையின் இடமாக தோன்றினாலாம் ஒரு தரம் தோன்றினான் அதனால தான் மகளாக தோன்றினார் இரண்டாவது எங்க பாண்டியன் நம்முடைய பாண்டிய நாட்டுல அவனுக்கு பல நாள் மக்கள் பல ஆண்டுகள் மக்கள் பெரியாவினால வேள்வி செய்து அந்த வேள்வியனிடமாக தோன்றினாள் எங்கள் பெருமாட்டி எனவே முன்னே இரண்டு பேரரசருக்கு விண்ணில் ஒருவருக்கும் சொன்ன அப்பொழுது நம்முடைய உமையம்மை எவ்வப்பொழுது யார் யாருக்கு மகளாக தோன்றினாள் ஒன்று எங்கே இமவான் மகளாய் தோன்றினால் சுனையில் மலைத்துச பாண்டியனுக்கு வேள்வியில் தோன்றினால் இந்த மீனவனுக்கு புன்னிமரன் இடலில் தோன்றினான் மூன்று இதெல்லாம் கூட நம்ம இந்த நல்ல சமய நோய சுச்சில வினாக்களாக போட்டு விடை அடுத்த மாதம் காண்க என்று போடணும் இரண்டு முறை தோன்றியவள் மூன்றாம் முறையாக இங்கே தோன்றுகிறாள் அவ்வளவு புண்ணை நேரலில் தோன்றினாள் தோன்ற உடனே அதை போய் வலைஞனும் இந்த மனைவியும் பார்த்தாரலாம் பார்த்த உடனே எப்படி இருக்கும் தனக்கோ குழந்தை இல்லை இந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது காருகோள் நீர் திருமாதோல் அப்படியே பார்த்தா அப்படியே திருமுகல் போல இருக்கலாம் சின்ன குழந்தையா நீருரையும் ஆறுகள் பூங்குளை மடந்தை கொள் வனத்துறை வாழ்க்கை தார்கள் பூங்கோழல் அணங்குகொள் தடங்கனும் விப்ப ஆறுகோலோ மகவாகி என்ன இது யார் விட்டு குழந்தையோ முதல்ல நினைச்சுட்டு அப்புறம் பார்த்தாங்க நம்ம இதுல நம்ம வேற நம்ம விட்டு யாரு நம்ம ஊருக்கு வந்துரு முடியும் நம்ம கடற்கரையில நம்ம இல்லாம நம்ம தான் இத்தனை பேர் கொடுத்தேரு வச்சிருக்கிறோம் இத்தனை பேர் இருக்கிறோம் நம்ம இல்லாம எப்படி ஒரு குழந்தை வந்துரும் சரி ஆண்டவன் தான் நம்ம கொடுத்துருப்பாண்டி என்று கருதி பிள்ளை இன்மைக்கு பிள்ளை இன்மையேற்கு இறங்கி எம்பிரான் தமிழ்கூடல் வள்ளல் நல்கிய மகவிது இது ஆண்டவன் கொடுத்தது வேற யாருமே என்று சொல்லி எடுத்து எடுத்து பல தோல் துள்ள அன்பு கூர்ந்து எடுத்து இரு தோடு தள்ளரும் தகை கற்பினால் தான் அவன் எடுத்து பிறகு தன்னுடைய மனையாளத்தை கொடுத்தானான் அந்த அம்மா பிறவியந்தகன் தெரிந்து கண் பெற்றன ரொம்ப நாள பிறக்கும் போதே கண்ணில்லாத ஆளு திடீர்னு ஒரு நாள் பதினஞ்சு வயசுல கண் அப்படியே பழிச்சுன்னு தோணிச்சுன்னு அப்படி இருக்கும் அது போலவும் இவருடைய மகிழ்ச்சி யாருக்கு இந்த அம்மாவுக்கு இருக்கிற மகிழ்ச்சி கழிந்த வரி என் நீல் நீதி பெற்றன நேத்து வரைக்கும் ஒரு ரூபா கொடுத்து கிழிச்சு போட்டான் ஏன் பாருங்க திடீர்னு அஞ்சு கோடி ரூபாய் அப்படி ரொம்ப சாப்பாட்டுக்கே கவலையா இருக்க கோடி வந்தா எப்படி இருக்குமோ அது இந்த அம்மை மகிழ்ச்சி படுத்தார் ரெண்டு வாங்கினால் எரியும் வேலை இன்னார்த்தனர் கையெருந்திரட்டி அந்த கூட இருக்கிற அருமையாக கிடைத்த பரிசுப்பா அப்படி இல்லைய பொது பொன்னிமரில் போதும் அருமை அருமை வாங்கி உண்டு பிழையில் கற்புடை மனைவியும் பெறாது பெற்றெடுத்த குழவியை தடம் கொங்கையும் கண்களும் குளிர தழுவி முத்தமிட்டு உச்சி மூன்று அன்புலம் ததும்ப அழகி தாகிய மணி விளக்க என்ன அதுக்கு போட்டாங்க எங்க போவான் அதனால வளைய மீன் பிடிக்கிறவங்க அதனா புலவு மீன் விலை பசும் போனால் செய்த பல் பூணும் ஆனா தன்னுடைய இந்த மீன் வியாபாரத்தினால ஏதோ கொஞ்சம் நிஞ்சம் கிடைச்சிது ஏதோ ஒரு கிடைச்சு வச்சுங்க ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பவுன் வாங்கி போட்டு என்னாவுக்கு எல்லாம் தெரியுமே நம்ம காலத்துல பவுன் பதினாறு ரூபா வச்சது எனக்கு தெரியும் வெறும் பதினாறு பவுன் விலை நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது வந்து பதினெட்டு ஆகி இருபது ஆச்சு இருபது ஆனோன்னு ஐயோ பவுன் விலை உயர்ந்து போச்சு இப்ப நாலு நாளைக்கு முன்னாடி ரூபாய் போச்சு கொண்டு போட்டு காலத்துல ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் கிடைக்காது அதுதான் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காது அதனால ஏதோ அந்த மீன் வியாபாரத்துல வந்ததுனால ஒரு எட்டா ஒரு ரூபாய் கிடைச்சதுல வச்சு அதுல வாங்கின பவுன் தான் போட்டானா பத்தியதுன்னு கேட்ட அறத்தாறு ஈட்டிய பொருளை கொண்டுதான் நாம் வரவு செலவு பண்ணும் அரை வழி வந்த பொருளை போதும் பக்கத்துல சைவர போட்டா முடியுமா அதுபோல அந்த விலையை கொண்டு வந்த ஒரு அணியை போட்டாலும் பாவம் அந்த மீன் விலையினால அது மட்டுமல்லாமல் இலகுமாரமும் பாசியும் காசியிட எட்டு இந்த பாசிசி இருக்கு பாருங்க அதெல்லாம் அந்த நுழைய இருக்கிற நாகரிகம் அதை வச்சு அங்கே களத்தில் போட்டு இது எங்கேயோருக்கு வேண்டிய அம்மா இதை போட்டு நோக்காந்துருக்கு இத்த போட்டு இவையெல்லாம் கொடுத்தாலும் இருந்து அடகினுக்கு அடகு செய்தான் அப்படினா சரி விளையாடிச்சான் தொண்டை வாய் வளை சிறுமியற் தொகையோடும் துறை போய் வண்டலாடியும் சின்ன பொருசுகள்லாம் சேர்ந்து போய் அருமைய விளையாடித்தான் வண்டலாடியும் நித்தில மாமணி கொடித்தும் விளையாடுத்து கண்டல் ஞாடல் சூழ் காணலம் கடிமலர் கொய்தும் மலர்கள் கொய்தும் இப்படியெல்லாம் பூவல்லி கொய்யாமோ தெல்லேனும் ஆடாமோ பொ திருமுறைகளில் விளையாட்டு வகையால் வந்த திருமுறை திருவாசகத்தில் மட்டுமே இருக்கிறது தனித்தன்மை ஒவ்வொரு திருமுறையிலும் காணும் தனித்தன்மைகள் என்று எடுத்து பன்னெண்டு பேர் எடுத்துக்கலாம் ஆராய்ச்சி முதல் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள் ஆகுது இருக்கிற கருத்து மற்ற பதினொன்று இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தன்மையாடு ஆலோசனம் இரண்டாம் திருமுறையில் காணும் தனித்தன்மைகள் திருவாசகத்தில் காணும் தனித்தன்மைகள் பத்து விதமான விளையாட்டுகள் சொல்லப்படுகின்றன அது மாதிரி பத்து விதமான விளையாட்டுகளை அழகாக சொல்லி வைத்த திருமுறை எட்டாம் திருமுறைகள் திருவாசகம் தான் பூவல்லி கொய்யாமும் பொன்னூசல் ஆடாமும் தெள்ளேனும் கொட்டாமும் வளைந்தது வெல்லு விளைந்தது பூசல் உழைந்த நுப்புற பொருங்குடன் வெந்தவாருந்தி பரே உந்திபரத்தில் இதெல்லாம் திருவாசல இருக்கு ஆகி இந்த விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த பெருமாட்டி விளையாடினாலாம் இப்படி போனா என்னைக்கு போறது முடியுமா தெரியாது பதினோரு ஆண்டுகளுக்கு பின் ஆமா உண்மையாவே சொல்லலாம் அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு தெரியும்ல இப்ப விளையாடிட்டு இருந்தா இப்ப என்னன்னாரு பதினோராண்டுகளுக்கு பின் அவங்களுக்கு தெரியாது மறுங்குலாம் தன்னுயித்தலைவன் அளந்த வைகளும் குறைபட அவன் இடத்த ஆர்வம் கலந்தான்புள் கொங்கையும் ஒரு பெண்ணுக்குரிய உறுப்புகள்லாம் வளர்ந்துட்டு தான் என்ன பதினோராண்டு அதனால அவன் இடத்தார்வம் கலந்தான்பு கொங்கையும் கிளற நாச்சிறிதில் வளர்ந்து வைகினால் வைகளும் உயிரலாம் வளர்ப்பாள் இப்படி வளர்ந்தாலும் அதனால அவருக்கு பதினோரு ஆண்டு நம்ம எல்லாம் வளர்ப்போம் வராம இருக்கலாமோ பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திய ரம்பாடி ஆடேரோர் எம்பாவி வருது மாரளி மாசம் வருது பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் நம்மை என்றார் எல்லா உயிரினங்களையும் வளர்த்தெடுத்த பெருமி நம்ம அம்மாவுக்கு அப்படி நம்மையெல்லாம் வளர்த்தெடுத்த அம்மை பாவந்த கடற்கரையில போய் மீனவர் வீட்டுல தான் வளர்ந்துதான் எப்படி சொல்லாமல் இருப்பாரா அதெல்லாம் இப்படியாக வளர்ந்தால் அப்போ வயது வந்த பெண்ணாக ஆனால் ஆலவாயுட நாயகன் ஏவியவாறே மாலை தாளில மதிச்சடை மகுடமும் கரங்கள் நாலுமாகிய வடிவுடை நந்தியும் திரைக்கடல் குளித்தான் அதே போல அந்த கடல்ல இந்த நந்தியம் பெருமான் சுரா மீனாக இருந்த சுரா மீன் பெரிய மீன் இந்த மீன் பார்த்தவன் மீனவர்களுக்கு ஏன்னா இது நந்தியம் பெருமாள் அதனால ஏன் இப்படி இருந்துட்டு சும்மா இருக்கிறது இல்ல மற்ற உழற்றது ஆழ்த்தது மற்றதையும் பிடிக்க முடியல இதையும் பிடிக்க முடியல இதே ஒரு கவனம் என்ன பண்றதப்பா அப்படின்னு பார்த்தாங்களா அதை பத்தி ஒரு பாத்து நாலஞ்சு பாட்டு அதெல்லாம் நேரம் செல்லவா அதனால இப்படி இப்படி எல்லாம் உழக்கணும் உடனே பார்த்தான் நம்மால முடியல என்ன செய்யலான்னு பார்த்தான் அதான் அந்த சூழ்நிலை எப்படி கொண்டாடணும் அப்படி இல்லை ஏன்னா இந்த பெருமாட்டிய மனக்கணுமே அதனால சரி எ குளத்துல தோன்ற யாராவது ஒரு சுராமீனை சொக்கனாத தவிர அந்த ஆளுதான் கல்யாணம் பண்ணிக்கிறது விட்டு மறுதெல்லாம் எங்க யோகித இருக்க சொல்லிட்டான் யாரையே என் மகளை தரணும்னு சொன்னா அந்த சுறாமீனை பிடிச்சாதான் ஏன்னா இது கொட்ட மடக்கணும் எங்கால முடியலன்னு சொன்னான் இது மாதிரி எல்லாம் வர வேண்டும் என்று தானே அந்த எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் அப்படி கூட்டி வைக்கிறார் அதனால் இது பெருமானுடைய அமைப்பில் வந்தது வந்த உடனே அவர் என்ன பண்ணார் எப்படி அவர் எல்லா போட தெரியும் இந்த வேடவும் போட தெரியும் என்ன செய்தார் பல பாட்டு போயிட்டு இவன் என்ன செய்துட்டான் இது படுப்பவர் என்று இருங்கல் காவலனும் பரதரும் கலைஞர் உழந்தார் இடுங்கணித்து எவன் பிடிப்பவன் அவன் யான் ஈன்ற மங்கை மங்களான் என மனம் வலித்திருந்தான் ஊரெல்லாம் சொல்லிவிட்டான் இந்த சுராமியின பிடிச்சவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் என்று சொன்ன உடனே இந்த இந்த செயல் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் தெரிஞ்ச உடனே பெருமான் பெருமான் பார்த்தாராம் என்ன ஆனார் அப்படின்னு கருகிருள்ச்சீனன் கச்சோடார்த்த கரிக துிலினூட்டும் முரு கொப்பளிக்கும் நெய்தண்ணியன் இங்க வரும்போது என்னன்னு கேட்டா மீனவனால வரணும் இந்த நெய்து கடற்கரையில என்ன பூ இருக்கும் நெய்தல் பூ இருக்கும் அந்த நெய்தல் பூவை கூந்தல வச்சுட்டு வர்றான் ஏன்னா அந்த வேடம் போட்டா பக்கா மற்ற வலைஞன் தோட்டம் இந்த அது போல அந்த மண் எடுக்கிறதுக்கு வந்தாரு கூலி கொண்டு அக்கோவாத்து அன்னைக்கு வந்துட்ட அருமையா ஒரு மண் இது தட்டு கூட ஒரு மண்வெட்டி வச்சுக்கிட்டு அசல் அந்த மண் மண்வெட்டியாக அந்த கரையிட போனாங்க அவருக்கா தெரியாது இப்படிப்பட்ட வேடத்தோடு பெருமான் வந்தான் முழுதுலகேந்தேன் முதல் அருளிலார் போல் இழி தொழில் வளைமாதாக தவித்தவாறு என்றும் பழிபடு சாபம் ஏறார் பரதராய் வரவும் வேண்டிற்று அழகிது அடிகள் செய்கி கவிஞருக்கு பொறுக்கல படிச்சது எப்படி இருக்கிற அம்மாவை போயி கைலாயத்திலேயே இருக்கிற அம்மாவை கொண்டு போய் இந்த கைதை தாளையெல்லாம் இருக்கிற மீனவர் மகளாக அங்க இருக்கிற பாகி இந்த சோழி ரெண்டு கழுத்துல போட்டு வச்சு இப்படி பதினோரு வயசு வளர்த்தாரு இந்த ஆளு என்று சரி அப்படி வளர்த்தார் இன்னைக்கு இந்த கோலத்தை வச்சுக்கிட்டு எது மீன் பிடிக்கிறவரா ஒரு வலையும் கையில் தொல்லை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வராரு என்னமோ இதெல்லாம் அவருக்கு தான் கொடுத்து வச்சது இல்ல அந்த அம்மாவை அப்படி பண்ணவும் வேணாம் இந்தையா அப்படி பரவும் வேணாம் வருகிறார் அதுதான் விளையாட்டு அதான் விளையாட்டு எனவே இப்படியாக வராணும் பந்தவர் இந்த பாக்கம் புக்கான் பெருந்தகை அமுதன் நாளை பெறாது பெற்றெடுப்பான் அதிசயமாக தோன்ற வருந்தகையுடைய காலை வளையமகன் வரவு நோக்கி திருந்தழகுடைய நம்பி யாரை நீ செப்புகின்றான் இந்த வளைஞன் என்னையா எந்த ஒரு காரணையா நீ நம்ம ஒரு காரில் பாட்டுருக்க ஆனா மீன் பிடிப்பி ஆட்டிருக்காடு நான் அந்த ஊர் தானுங்க எந்த ஊர் நமக்கு சொந்தம் தானுங்க ஆமா சொந்தம் தானே இருக்க யார் விட்டு புள்ளாரு எங்க தாயும் மீ தந்திரி தாந்தனியன் அப்பா அம்மா அட்ரஸ் இல்லாதாலும் இவர் என்ன சொன்னார்னா சந்தனான் தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறார் பாருங்க சந்தனான் மறைகள் ஏறா தனி ஒரு வடிவாய் தோண்டி வந்த மீன் கொலைங்கன் வேணும்னு வரைஞ்சோம் இவர் வந்த மீனம்னு சொல்லப்படாதோ வந்த மீன் கொலைங்கன் ஏன் அழித்தற் கடவுளாதலின் கொலைங்கன் என்றார் தங்கார காரணம் ஆக்கிற வேலை யாருக்கு பிரம்மாவுக்கு காக்கிற வேலை திருமாலுக்கு அழிக்கிற வேலை தனக்கு அதனால் கொலைஞன் என்ன எழுதி ஒரே எழுதும்போது என்ன எழுதியிருக்காங்களோ சிவமான என்ன எழுதுன பரிமையாளர் கொண்டவர்கள் என்ன அதுங்கன் என்றார் அடித்தற் கடவுளாதல் பற்றி அவ்வளவு போதுமே போதுமே பந்தமியின் பலைங்கன்னா எருக வேற இருக்கு நல்லா இருக்கு நமக்கு அதான முக்கியம் இப்போ நம்ம கவிதையிலேயே முக்கியம் என்ன அதுதான் முக்கியம் வந்தமீன் வளைஞன் என்னது வந்தமீன் கொலைங்கன் என்றார் அழித்தற் கடவுளாக பற்றி போதுமே அந்த குறிப்பிட்ட பருமையாளர் அப்படி ஒரு எழுதி இருப்பாங்க கொடுத்து வைக்கல அல்லவா நாம் சொல்லிச் சுவைப்போம் சொல்லிச் சொப்போம் ஆனா கொலைங்கன் கூறு மாது மதுரையில் வளைஞர்கள் தந்தை போல் திறந்துலானோர் தனிவலை உடவன் அல்ல மைந்தன் யான் இந்த மதுரையிலையா வளைஞர்கள் நான் தான் தலைவன் தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு மட்டுமா தலைவன் முதற்றே உலகம் திருவள்ளுவர் ஏன் ஆதி முதன் முதல்வன் முதற்றே தமிழகம் சொல்லலையே ஆதிபகன் முதற்றே இந்திய பெருநாடுன்னு சொல்லியே ஆதிபகவன் முதற்றே ஆசிய கண்டம் சொல்ல ஆதிபகவன் முதற்றிய உலகம் எனக்கு மட்டும் இல்லடா உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் தலைவன் அவன் தான் அவனைத்தான் முதலாக கொண்டிருக்கிறது முதல் குரலே அது உலகமே ஒன்னாலும் என்னாலும் ஆதிபகவனை முதன்மையாக கொண்டிருக்கிறது என்று அறிமுகப்படுத்தினார் முதல் குரல் அல்லது அது மட்டுமல்ல வான் மீன் எல்லாம் அகப்பட வளை கொண்டோச்ச வல்லவன் நீங்க இங்க இருக்கிற மீன் மட்டும் இல்லப்பா மேல இருக்கிற வானத்தில் இருக்கிற மீன்கள் கூட நான் வந்து எல்லாம் வளை கொண்டு என்னால் பிடிக்க முடியும் மேலே போற கதிரவனுக்கே ஒளி தந்தவன் திங்களுக்கு ஒளி தந்தவன் வந்தானி அதனால வானத்தின் மீனெல்லாம் கூட அகப்படும் என்று ஒரு சிலையிடையாக அவன் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் சொல்லி வைச்சார் நாம் எல்லாம் வல்லவனான் வல்லவனாவே என்ன மற்றிவன் வளைஞன் கோலம் புள்ளிய மகன் கொல் முன்னும் புகின்ற சொல் ஒண்ணு பாருங்க தனி வலை உடவன் என்ன படைத்து காத்து துடைக்கவும் வல்லன் ஆவீன் என்னால படைக்கவும் தெரியும் காக்கவும் தெரியும் துடைக்கவும் தெரியும் இப்படி ஒரு வலைஞர் இது மாதிரி பேசி எங்கேயுமே கண்டதில்லை ஆனா நான் இந்த இங்க இருக்கிற மீனைய நீ பிடிக்கணுமா நான் பிடிச்சாரு அவன் பார்த்தான் ஏன்னா இந்த மாதிரி பேசணும் ஒரு வலைஞன நாம்க்கு இத்தனை வயசாவது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு ஒரு ஆள கூட பாக்கலையே புது ஆளா இருக்கேன் பெற்று எப்படி இருக்கிறது வந்தவனுமே கொண்டுரைகின்றதைய தொண்டுரை மனத்துக்கான துறைமகன் அகதியில் இந்த தந்துரையிடத்தோர் வன் மீன் தளலன கறந்து சீற்றம் கொண்டுரைகின்றது ஐய இங்க ஒரு மீன் இருக்கப்பா சுறா எங்களால் நாங்கள் எத்தனையோ பேர் சேர்ந்து சேர்ந்து பிடிச்சு பார்த்தோம் நீ பிடிச்சு கோதை மாதிரி மனம் செய்து தருவேன் என்றான் எனக்கு ஒரு பாப்பா இருக்கிறா கல்யாணம் ரொம்ப தெரியு பார்த்தான் பெருமான் வலை எடுத்து விசிடுறான் எப்படி கிங்கரனான காலை வரை என கிடைத்த மேல் தொங்கலில் கிடந்து ஞாண்ட தொகுமனை வலையை வாங்கி அப்படி தோல்லை போடணும் நடிப்பு அவ்வளவு அல்லவா அது அப்படியே எடுத்துட்டு என்னவோ பாரம்பரியமா வரைஞராயிருந்து மீன் பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஆமா சோல்ல தானே போட்டுவான்னு அது எப்படி எடுத்தார் எடுத்து அவரு இறங்கினரா சிங்கவேரணையான் இறங்கிட்டு பொங்கலில் கிடந்து ஞாண்ட தொகுமணி வலையை வாங்கி செவ்விதின் நோக்கி ஆகம் திருகன் என்று எரிந்தான் பக்கம் கவ்விய மணிவில் வீச விசையொலி கரங்கி பை விரித்து உயிர்த்தினாகம் விழுங்கவாய் பட்டமையின் போல் வெவ்வினை குரவேறையன் விடுவலைப்பட்டதன்றி மெய்யை வாங்கி விரித்தனா வாங்கினா இந்த வலையை விசிடும் போது எப்படின்னா இந்த உடம்பு இப்படி இப்படி வாங்கணும் இல்ல எடுத்து அப்படி விசிற்கார் அல்லவா இந்த மெய்யை இப்படி உடம்பு இப்படி வளைச்சு அப்படி விசிறனாராம் அதை கூட காட்டார் விசிறினாராம் விசிறனா ஒரே முறை தான் அவருக்கு எதுவுமே ஒரே முறை தான் இரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்திபர எங்க பெருமாள் அந்த சொன்ன முப்புறத்தை ஒரே அம்பல நம்ம செய்தார் நீ உன்னுடைய ஒன்றும் பேரு நீகை உந்தி அது ஓட வேண்டியது நம்மாளுக்கு அப்படி ஓடுறதா அப்படி விசுதான் இருப்பாரு அப்படியே ஆகுது ஏன் வந்தது யாரு நந்தி எம்பெருமான் பாதம் நகை மலர் மொடி மேல் வைப்பாம் யாரு பறிஞ்சது எப்ப இந்த வலை விசிறுவான்னு நினைச்சது அந்த நந்தி அதனால பெருமான் கைப்பட வந்ததுனால அப்படியே உள்ள உணஞ்சது வந்து எடுத்தாத்த மேல என்ன கொண்டதன் போட்டான் மாசரை வலைப்படும் நாய் வீசிய வலையில் பட்ட மீனினை சுருக்கி வாங்கி காசரி தரங்க முன்னீர் கரையிட இட்டான் கல்வாய் மூசு தேனின்ன வார்த்தை கரையில போட்டு அந்த வலையை எடுத்துட்ட உடனே அப்படியே இருக்குது உடனே அந்த பரதோரு எல்லாம் ஒரே கூட்டிட்டுதான் ஏண்டா நம்ம நான் இன்னைக்கு ஒரு நாற பார்த்தேன்னு நான் கூட தான் நான் பார்த்தேன் இந்த ஆள் எப்படிப்பா ஒரே தரத்துல பிடிச்சாரு ஒரே கூட்டம் கடற்கரை இப்படியாக அந்த மாதிரி வெளிச்சு போட்டாளா போட்ட உடனே அங்க இருக்கவங்க பாருங்க ஒரே விசையில ஒருவன் தானே ஒரு விசை எரிந்தான் ஒரு தரம் தான் எரிஞ்சா அதுல அம்மீன் போட்டு போச்சு என்று வேந்தாங்களாம் பார்த்தா தெய்வ மகனிமன் ஆகுமென் தான் நம்ம மாதிரி மனுஷன்லப்பா இதோ எங்கேயோ வந்த தெய்வ மகன் சொன்னாங்களா சொல்லிவிட்டுதான் கைதூவன்பய்தினம் முதுச்சல் கல்வாய் நுழைச்சியர் உடனே அவ்வளவுதான் முடிஞ்சா கல்யாணம் புறத்தில் சூழ்ந்திருந்தாங்க ஒரு அருமையாக கல்யாணம் சரிங்க அடி போற அங்க என்ன வளையப்பட்டிருந்தது தெரியல ஏ கே ஜனராஜன் தெரியல எல்லாம் பகுதியில கூப்பிட்டாட்டி முடிச்சுட்டாங்க அதனால எப்படி திரும்ப அந்நிலை வடிவை கோலமாயின மருகனாரும் மின் நிலைவேற்கனாரும் மின் நிலை வடி மேற்கொண்டு தன்னிலை